மேவச்சமேவையம் மம நமோ விதைய சம்பிரதாய வம்சரிஷி மோ நமோருப்பிரகோவ் வாமஸ்மி சச்சிதானந்தோஷாயிருஷ்டிணே நமோ வேயிசிணே கிருஷ்ணாயலோம் வேஜாஸே முனி சகசிரமூருஷோத்தமசிரே நோசிரநவனம் நருச்சியாத் ஷ்ணுருவட் பூத்தியபவத் பிரபுகூத்தூத்தூ சங்கராஷியம் அந் yat வேதாந்தி पदं ओम சேமிே ஆதிசங்கரர் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு எழுதியிருக்கக்கூடிய வியாக்கியானத்தில் இந்த விஸ்வசப்தத்துக்கு முதல்ல அர்த்தம் விஸ்வங்கிறது ஜகத்காரணம் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார் விஸ்வம் அப்படின்னு சொன்னால் உலகு ஆதி பகவன் முதற்றே இப்படி சொல்கிறோமே அதே தான் ஆக அப்படின்னு சொன்னால் ஜெகத்காரணம் பிரம்மை அது ஒரு அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் விஸ்வம்னு சொன்ன பிரம்மத்துக்கு அந்நியமாக ஒரு வஸ்துவும் கிடையாது ஆக முதல்ல சொல்கிறது வந்து விஸ்வம்ங்கிறது வந்து அபின்ன நிமித்தோபாதான காரண திருஷ்டியில் ரெண்டாவதாக சொல்கிற விஷ்வங்கிறது வந்து விவர்த்தோபாதான காரண திருஷ்டியில் எப்படி புரிஞ்சுக்கணும் விவர அபின்னிமித்தோபாதானம் அப்படின்னு சொன்னால் செலந்தி பூச்சி உதாரணம் சொப்ன உதாரணம் கனவு உதாரணம் அதாவது மெட்டீரியல் காசும் இன்டெலிஜென்ட் காசும் ஒன்று தான் நிமித்த காரணம்னு சொன்னால் இன்டெலிஜெண்ட் காசு தமிழில் சொன்னால் அறிவு காரணம் மெட்டீரியல் காசுன்னு சொன்னால் தமிழில் கச்சாப் பொருள் சமஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் உபாதான காரணம் ஆஹ் பொருள் காரணம் அறிவு காரணம் பொரு காரணம் இப்படி சொல்லணும் கச்சா பொருள் முதற் காரணம் இப்படிலாம் சொல்லுவோம் ஆ முதல்ல சொல்கிற போது என்ன சொல்கிறார் இந்த படைப்புக்கு படைப்புக்கு காரணமான குடம் முழுவதும் மண் நிறைந்திருப்பது போல் நகை முழுவதும் தங்கம் நிறைந்திருப்பதை போல் வியாபித்திருப்பதை போல் கடல் முழுவதும் தண்ணீர் நிறைந்திருப்பதை போல் அதே மாதிரி இது வந்து பிரபஞ்சம் அறிவுக்காரணமாகவும் பிரம்மம் அறிவுக்காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறது அபிநிமித்தோபாதான காரணம் ஞா வச்சுக்கணும் பிரம்ம திருஷ்டியா நிர்குண பிரம்மதிஷ்டியா விவர்த்த காரணம் மாயா திருஷ்டியா உபா உபாதான காரணம் மாயா பிரதிபிம்ப திருஷ்டியா நிமித்த காரணம் இது மறக்கக்கூடாது இதெல்லாம் பேஸ் அடிப்படை ஆக மெய்ப்பொருள் மாயை மாயையில் தோன்றும் நிழல் மெய்ப்பொருள் ஆல் நிழல் உணர்வு தூய உணர்வு மாயாசக்தி மாயையில் தோன்றும் நிழல் உணர்வு இது மூன்றும் சேர்ந்துதான் படைப்புக்கு காரணம் ஆக படைப்பை படைப்புக்கு காரணமாகவும் படைப்பை பிரிக்க முடியாததாகவும் மெய்ப்பொருள் பரம்பொருள் இருக்கிறது அதை வந்து என்ன பண்ணணும்னா ஓர்த்து உள்ளது உள்ளம் உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு திருக்குறள் அதாவது உள்ளது உள்ளம் ஓர்த்து உணரின் யா எப்பவும் இருக்கக்கூடிய பொருளை மனமானது நன்கு உணருமானால் நன்கு உன்னித்து உணருமானால் நமக்கு தொடர்ந்து வருகின்ற இந்த பிறப்பு இருக்காது ஒருதலையாக பேர்த்துள்ள பிறப்பு வேண்டா தொடர்ந்து வர்ற இந்த உடல் பற்று உலகப்பற்று யான் எனது என்னும் செருக்கு இருக்காதுன்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது என்ன சொன்னார்னா காரணக்காரிய பாவமே கிடையாது ரெண்டாவது மீனிங் எத்வா பரஸ்மாத் புருஷாத் ந பிண்ணமிதம் விஸ்வம் பரமார்த்ததா ஆகவே பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் ஆக பிரம்மத்து கன்னியமாக படைப்புங்கிறதே ஒன்று கிடையாது படைப்போ படைத்தவனோ படைப்புக்குரிய பொருள்களோ எல்லாம் மாயத் தோற்றம் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு ஞ்சித்து பரம்திமதி ஜகதே நாஸ்தி முதல்ல என்னென்னா ஜகத்து முழுக்க வியாப்சிருக்கிறது விஷம் ஆக அடுத்தது என்னதுன்னா விஷ்வதி விஷம் நாஸ்தி ப்ரமவியரி நாஸ்தி ரஜ்ஜு வதரித்த சர்ப அபாவவத்து அதாவது கயிற்றுக்கு அந்நியமாக பாம்புங்கிறது உண்மையிலேயே இல்லவே இல்லை அதைப்போல் ஆக இந்த பேதத்தை புரிஞ்சுக்கணும் அப்புறம் அடுத்தது மூணாவது மீனிங் என்ன சொன்னார்னா படைப்பினுள் நுழைந்திருக்கு படைப்பினுள் அது விளங்குகிறது புலப்படுகிறது மெய்ப்பொருள் படைப்பினுள் புலப்படுகிறது படைப்பு மெய்ப்பொருளில் ஒங்குகிறது ரெண்டுர்த்தம் அதாவது அணுப்ரவிசதி விசதி விஸ்வம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா விசந்தி சர்வாணி பூத்தானி அஸ்மின் இது விஸ்வம் ஆ படைப்புக்குள் அது புலப்படுகிறது அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம் ஏன்னா படைப்பினுள் அது நுழைந்ததுன்னா சிருஷ்டியை விசாரம் பண்ணினால் விஸ்வங்கிற பிரம்மன் வழங்கும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை ஓர்த்து உள்ளது உள்ளம் உணருமானால் மெய்ப்பொருளை காணும் உணரும் அப்படின்னு அர்த்தம் ஆக பிரபஞ்சத்தில் இந்த பொருள் அத்த எல்லா பொருளையும் ஆராய்ச்சி பண்ணினா மெய்ப்பொருள் எல்லா பொருளையும் ஒன்றும் இல்லை ஒன்று ஆராய்ச்சி பண்ணால் போகும் ஒரு சோத்துக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு ச பதம் தான் அது பேர் ஸ்தாலி புலாக்கன் நியாயம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் ஸ்தாலி புலாக்கன் நியாயம்னா என்னென்னா ஒரு தட்டில் ஒரு அரிசி பருக்கை எடுத்து போட்டு அதை நசுக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஓ எல்லாம் வெந்திருக்கா இல்லையா அது மாதிரி இது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நம்மளாக ரிசர்ச் பண்ணினாலே தெரிஞ்சு போயிடும் என்னை நான் ஆராய்ச்சி பண்ணினாலே பிரபஞ்சத்தோட உண்மை புரிஞ்சு போயிடும் ஆகவே ஆக படைப்பில் புலப்படுவது மெய்ப்பொருள் படைப்புகள் அனைத்தும் ஒடுங்குவது மெய்ப்பொருளில் ஆக பொய்யான வேற்றுமை தோற்றங்கள் அனைத்தும் மெய்யான ஒற்றுமை மெய்ப்பொருளில் ஒடுங்குகிறது அதிலிருந்து ஒற்றுமையிலிருந்தே வேற்றுமைகள் தோன்றுகின்றன ஒற்றுமையிலேயே வேற்றுமைகள் நிலை வேற்றுமைகள் அனைத்தும் ஒற்றுமையிலேயே ஒடுங்குகின்றன எப்படி இருக்கு அத்வைத்திலிருந்து தான் துவைத்தம் தோன்றுகிறது அத்வைதத்தில் தான் துவைத்தம் நிலை பெற்றிருக்கிறது துவைத்தம் ஒடுங்குகிறது ஆக சர்வே விகல்பாக நிர்விகல்பே பிரம்மணியேவ ஜாயந்தே अद्वैते சே விக்கேமணிவே விபே அதுவைணிவிலீய்தேச்சுக்கணும் திரமேதி தெரிஞ்சுக்கோ அதுக்கு என்ன பண்ணணும்னா தப்தபிய तपहा த சகா தபா அதப்பியத அவர் குரு சொன்னார் எதுலேருந்து எல்லாம் உற்பத்தியாகி எதுலேயே எல்லாம் நிலை பெற்று ஒடுங்குகிறதோ அதுவே மெய்ப்பொருள் என்றார் ஆசிரியர் ஆன மாணவன் கேட்ட கேட்ட மாணவன் சொன்னார் இதை நீ ஆராய்ச்சி பண்ணி உண்மையை உணர்ந்து கொள் அப்படின்னார் அவன் முதல்ல உணவுன்னா அப்புறம் பிராணன்னா அப்புறம் மனசுன்னா அப்புறம் வந்து அறிவுன்னா அப்புறம் கடைசியில் ஆனந்தம்னு சொன்னோம் இது உபநிஷத்தில் இருக்குது ஆக உணவு பிராணன் அப்புறம் என்னது பிராணன்னா ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டம் பிராணன் அப்புறம் வந்து இமோஷன்ஸ் அப்புறம் இன்டலெக்ட் அப்புறம் என் என்னது ஆனந்தம் நான் ப்ளிஸ்ஸு ஹாப்பினஸ் எல்லாம் சொல்கிறது இல்லை ஹாப்பினஸ்ஸு ப்ளஷரு அதெல்லாம் இங்கே சரி வராது ஆகையினால் ஆனந்தம் ஆனந்தோரே திவ்யாத் ஆனந்தா தேவல்விமானி பூத்தானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாத்தா ஜீவந்தி ஆனந்தம் பிரயத்யிசம்விசந்தீதி இன்பமாகிய இறை இறைவனிடத்திலிருந்தே பரம் அனைத்தும் தோன்றுகின்றன இன்பமாகிய இறைவனிடத்திலேயே துன்பமாகிய வேற்றுமைகள் நி நிலை பெற்றிருக்கின்றன இன்பமாகிய இறைவனிடத்திலேயே துன்பமாகிய வேற்றுமை உலகங்கள் ஒடுங்குகின்றன இது புரியறதுக்கு அனந்த கோடி புண்ணிய வேணும் ஆஹ விஷதி விஷதி இஸ்வம் விஷந்தி சர்வணி பூத்தானி அஸ்மின் இது விஸ்வம் ஆஹ விஸ்வச காரணம் விஸ்வம் பிரம்ம அப்புறம் விஸ்வியம் கிமபி நாஸ்தி இது விஸ்வம் இல்லாட்டி இங்கே என்னென்னா கேவல சத்துன்னு போடணும் ரெண்டாவது மீனிங் விவர்த்த காரணம் மூணாவது காரணம் விஷதி இது பிரம்ம விஷத்தின்னு சொன்னால் அவைலபிலிட்டின்னு அர்த்தம் இந்த இடத்துல விஷத்தின்னா நுழையிறதுன்னு அர்த்தம் சாதாரணமாக அது ப சாஸ்திரம் சொல்கிறது அது படைத்தது படைத்து அந்த படைப்பிற்குள் தானே நுழைந்தது அப்படின்னு இப்போ நம்ம கனவு தோன்றுகிறது கனவுக்குள் நான் நுழைகிறேன்னா நுழை நுழைகிறேன்னா கனவு எண்ணில் நிகழ்கிறதா கனவுலகம் எப்போ இப்போ இல்லை இந்த க்ளாஸே கனவாக இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆக கனவுலகம் என்னில் தோன்றுகிறது என்னில் தோன்றுகிறதுனா என்ன அர்த்தம் என்னை சார்ந்துள்ள மனத்தில் தோன்றுகிறது அந்த கனவில் நான் நுழைகிறேன்னா கனவு என்னிடத்தில் தோன்றுகிறதா கனவு எங்கே ஒடுங்குகிறது அதுதான் இது புரிஞ்சால் நன புரியும் ஆக கன உலகத்தில் நன உலகம் உண்மையல்ல நன உலகத்தில் கனவுலகம் ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணினால் இரண்டு உலகமும் மாயத்தோற்றம் அதே மாதிரி நான் இதுலையும் பார்க்கணும் ஆழ்ந்த உறக்கத்தில் சொல்கிற போது ரெண்டு அவுட் இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும் இந்த உலக பிரபஞ்சத்தோட உண்மை என்னங்கிறது ஆக இது ரெண்டு வரைக்கும் படிச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் இங்கிருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் இந்த இப்போ ஆரம்பித்து இந்த அந்நத்திர தர்மத்துலேருந்து ஆரம்பித்து அவர் என்ன பண்ணுற பின்னால் அடுத்தது இன்னொரு பக்கத்தில் வந்து ஓங்காரஹா ஏவ பிரம்மாங்குற விஸ்வங்கிற சப்தத்துக்கு ஓங்காரஹா விஸ்வம்னா என்னன்னா ஓ விஸ்வம் என்பது பொருள் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டால் விஸ்வங்கிற சொல்லுக்கு ஓங்காரஹா இத்தியர்த்தா ஆஹ விஷ் ஜாரணம் ப்ரம இர அப்புறம் என்னது காரணக்காரியலும் சொல்கிறேன் காரணக்கார விலட்சணம் அப்புறம் என்ன விஜய் விஷம் விசன் சர்வா அது வி விஸ்வம் பிர ஆக படைப்பிலே புலப்படுகிறார் என்பதால் விஸ்வம் படைப்புகள் ஒடுங்குகின்றன என்பதால் விஸ்வம் எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த விஸ்வங்கிறது சப்தத்தை கவனிச்சிருக்கணும் விசந்தி சர்வாணி பூத்தானி அஸ்மின் இது விஸ்வம் விசதி பிரவிசதி அணுப்பிரவேச்ரு பலேன அபிவியக்தி ரூபேண படைப்பில் புலப்படுகிறது ஆராய்ச்சி பண்ணினால் புலப்படுகிறது பொறுமையாக உட்காந்து குவாலிட்டி டைம் கொடுத்து குவாண்டிட்டியோட திங்க் பண்ணி அளவா அழவான அர்த்தத்தில் சொல்கிறேன்னா எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கணும் எப்படி படித்தா ஒவ்வொரு க்ஷணமும் ஞானம் விரத்தியாகுமோ அப்படி படிக்கணும் அனாவசியமாக தேவையில்லாதெல்லாம் படித்தா துன்பந்தான் மிச்சம் ஆக அப்படி அப்படி அதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா விஸ்வசப்தேன ஓங்காரா இது பவதி வாச்சிய வாச்சகையோ அத்திய அபேத அத்தியந்தபேத அபாவாத் விஸ்வமிதி ஓங்காரா ஏவ பிரம்ம இத்தர்த்தா அது எப்படி சொல்கிறாரு பாருங்க அதுக்கு நிறைய கொட்டேஷன்ஸ் ஏகப்பட்ட கொட்டேஷன் கொடுக்குறார் இதில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் அதனால் நிறைய வேத மந்திரங்கள் ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டுறார் இந்த மந்திரம் என்னதுன்னா யமதர்ம நச்சிகேதஸோட வாக்கியம் வச்சனம் கட்டோபனிஷத்தில் அவன் சொல்கிறான் அர்ஜுன் நான் இவன் என்ன சொல்கிறான் இவர் சங்கராச்சாரியர் அதை வந்து அது விவர்த்த காரணத்தை மனசில் வச்சுன்னு நிறைய சொல்கிறார் அந்நர்மாத் அந்நற்ற அதர்மாத் இத்தி ஆரப்பியாங்கிறார் நச்சிகேதசு சொல்கிறான் மதுர்மராஜா கிட்ட எது தர்மத்தை கடன் எது தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்ததோ எது கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் அதாவது காலத்தை கடந்ததோ எது காரண காரியங்களை கடந்ததோ அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை தாங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் அதை எனக்கு உபதேசம் செய்வீர்களாக கொஞ்சம் ஆர்டரே போடுறான் வதங்குறான் அந் தர்மா ஃபுல்லாக படித்தேனோ மந்திரத்தை சொன்னேனோ இல்லையே பாஷ்யத்தை அப்படியே தானே படித்தேன் இத்தார்பா அன் அந்நாஸ் மாத் கிருத்த அந்நூத்திய எத் தசியசி தத்வதை சொல்லிக் கொடு அந்நிய தர்மாத் அந்நர்மாத் எது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டதோ கிருத்தா கிருத்தாத் எது காரணக்காரியத்துக்கு வேறானதோ தெர் இஸ் நோ காஸ் தெர் இஸ் நோ இஃபெக்ட் காஸ்லெஸ் இஃபெக்ட்லெஸ் காரிய காரணத்துக்கு அப்பாற்பட்டதோ எது கடந்த காலத்துக்கும் வரக்காலத்துக்கும் அப்பாற்பட்டதோ சொல்லப்போனால் காலத்தை கடந்ததோ அந்த தத்துவத்தை தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன் தயவுசெய்து அதை சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு நச்சிகேதஸ் யமதர்மராஜா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் அதுக்கு யமதர்மராஜா உபதேசம் பண்ணுறார் அங்கே ஆரம்பித்ததுங்கிறார் சங்கராஜர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்கிறார் அப்போ அந்த மெய்ப்பொருள் எப்படிப்பட்டது தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்தது காரண காரியத்தை கடந்தது காலத்தை கடந்தது அப்பேற்பட்ட தூய உணர்வாகிய மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை பற்றி வேதம் எப்படி சொல்கிறாருன்னா எல்லா வேதங்களும் எந்த ஒரு எந்த ஒரு பொருளை சொல்லுகிறதோ சர்வே வேதாக எத் ஆமனந்தி எல்லா வேதங்களும் எந்த ஒரு பொருளை இந்த இடத்துல பதம்னால் ரெண்டு அர்த்தம் சொல்லுன்னு ஒரு அர்த்தம் நிலைன்னு ஒரு அர்த்தம் ஆக எல்லா எல்லா வேதங்களும் அனைத்து வேதங்களும் எந்த ஒரு பொருளை எந்த ஒரு நிலையை நிலைன்னு சொல்லலாம் அந்த நிலை பொருளை பேசுகின்றனவோ எந்த ஒரு சொல்லை சொல்லுகின்றனவோ தபாம்ஸ் இந்த சொல்லுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஆக எல்லா வேதங்களும் எந்த ஒரு சொல்லை மிகச் சிறப்பான சொல்லாக சொல்லுகிறதோ அப்படின்னு அர்த்தம் சொல்லுகின்றனவோ என்ன வேதங்களும்னு பன்மையில் இருக்கிறதுனால தபாம்சி சர்வாணிச்ச எல்லா தவங்களும் எத்தனையோ வகையான விரதங்கள் இந்த இடத்துல தபஸ்னா விரதம் ஏகப்பட்ட விரதங்கள் இருக்கின்றன நம்மளே பார்க்குறோம் அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் ஏகாதசி விரதம் கிருத்திகை விரதம் ஷஷ்டி விரதம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விரதங்கள் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விரதங்கள் எல்லா விரதங்களும் எல்லா அனைத்து விரதங்களும் எந்த ஒரு சொல்லை கொண்டு தொடங்கப்படுகின்றனவோ அல்லது எந்த ஒரு நிலையை குறித்து நிகழ்கின்றனவோ சர்வாணி தபாம்சி எல்லா தபஸ்ஸும் ஆக எல்லா வேதங்களும் எந்த ஒரு சொல்லை முக்கியமாக சொல்லுகின்றதோ அல்லது அந்த சொல்லின் பொருள் மெய்ப்பொருளை சொல்லுகின்றனவோ அப்புறம் வந்து எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி ஒரு சொல்லை சொல்லொண்டு அல்லது எந்த ஒரு குறிக்கோளை மெய்ப்பொருளை நோக்கி பிரம்மச்சரியம் என்கின்ற விரதம் கடைபிடிக்கப்படுகிறதோ புலன் வழி செல்லாமை அப்படின்னு அர்த்தம் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து ஆக ஒருமயுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் இல்லாட்டி அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் ஆக இந்திரிய நிகிரகம் பண்ணுறான் பிரம்மச்சரியம் சரந்தி பிரம்மச்சரியத்தை தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி அந்த பதத்தை அந்த பதத்தை அந்த சொல்லை உனக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் அல்லது அந்த நிலையை உணர்வதற்கான வழியை சுருக்கமாக சொல்லுகிறேன் இப்படிலாம் அர்த்தம் அது என்னதுன்னா ஓம் இத்தேதது ஓம் என்றது தான் என்ற இதுதான் அப்படிங்கிறார் அதுதான் ஆரம்பிக்கிறார் யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு டீச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறபோது ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஓங்காரத்தையே சிறப்பிச்சு சொல்கிறார் ஏன்னா சங்கராச்சாரர் இந்த இடத்துல ஓங்காரம் தான் எடுத்துக்க போகிறார் ஆக என் அனைத்து வேதங்களும் எந்த ஒரு ஓங்காரத்தை முக்கியமாக உபதேசிக்கின்றனவோ எல்லா தவங்களும் எந்த ஒரு ஓங்கார சப்தத்தினால் கடைபிடிக்கப்படுகின்றனவோ எந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையானது ஓங்கார உச்சாரணத்தோடு நிகழ்கின்றதோ அந்த ஓங்காரத்தை நான் உனக்கு உபதேசிக்கப் போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அடுத்தது அடுத்து படிக்கல இல்லையா ஏ தத் தேவாட்சரம் பிரம்ம ஏ தத் தேவாட்சரம் ஏதா ஜா யோ எதிச்சி தேவரம் ஏதேரம் பரம் எதா ஜா எ இந்த ஓங்காரத்தைத்தான் ஓங்காரம் சகுண பிரம்மத்தையும் குறிக்கும் ஓங்காரம் நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கும் ஆகவே ஓங்காரத்தை தியானம் செய்து ஜபம் செய்து தியானம் செய்து அல்லது ஓங்காரத்தை ஆராய்ச்சி செய்து அதனுடைய உள்ளார்ந்த பொருளை ஆராய்ச்சி செய்து ஒருவன் வாழ்க்கையில் எதை அடை விரும்புகிறானோ அதை அடைவான் ஆக இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் ஏன்னா அவரே இந்த ஓங்காரத்தை புகழ்ந்து பேசுகிறார் யமதர்மராஜா ஏதத்து அக்ஷரம் பிரம்ம ஏவ இந்த இடத்துல பிரம்மன்னா ஹிரண்யகர்பன் டோட்டல் மைண்ட் ப்யூர் கான்ஷ் கான்ஷியஸ்னஸ் வித் டோட்டல் மைண்ட் என்ன சொல்கிறது மேக்ரோகாசம் Consciousness with Macrocosm. ஆக உணர் தூய உணர்வு அனைத்து மன மனங்களும் சேர்ந்த ஒரு தன்மை இப்போது சமஷ் அதாவது சமஷ்டி சூக்மசரீர பிரதிபிம்ப சைதன்யம் அதனால்தான் இது வந்து ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்கிறோம் இதை நீங்கள் சின்னதாகவும் எடுத்துக்கலாம் ஏக்கரூப பிரம்மனாகவும் எடுத்துக்கலாம் நான் தக்ஷணாமூர்த்தியவே நினச்சிக்கிண்டு ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் அதுக்கு ஒரு அதிருஷ்ட சக்தி இருக்குது அந்த அதிருஷ்ட சக்தியில் எனக்கு ஒரு நன்மை ஏற்படும் நான் நம்பிக்கையோடு அதை செய்கிறேன் அதை தான் சொல்கிறாரு ஆக இந்த ஓர் எழுத்து சொல்லாகிய ஓங்காரமே உருவக்கடவுளையும் குறிக்கும் அருவ தத்துவமாகிய தூய உணர்வையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லும் ஆக சகுணம் பிரம்ம நிர்குணம் பிரம்ம ஆக இந்த ஓங்காரத்தை ஜப்பம் ஓங்காரத்தை வச்சுட்டு ஆவு மானு பிரித்து விழிப்பு கனவு உறக்கம் சொல்லலாம் ஸ்தூல சூக்ம சரீர் காரண சரீரை சொல்லலாம் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதத்தை சொல்லலாம் நிறைய இதுக்கு விஷயங்கள் இருக்குது அதாவது டோ அதாவது டோட்டல் சட்ட டோட்டல் என்னது ஸ்தூல லெவல் ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் காரணப்பிரபஞ்சம் எல்லாம் சொல்லலாம் அதாவது என்னது கிராஸ் லெவலில் இருக்கிற யூனிவர்ஸ் சட்டில் லெவலில் இருக்கிற யூனிவர்ஸ் ரொம்ப காஸ் லெவலில் இருக்கிற யூனிவர்ஸ் அப்படிலாம் சொல்லலாம் ஸ்தூல சூக்ம காரணப் பிரபஞ்சம் அது மாத்திரம் இல்லை ஏத்தத்து அக்ஷரமேவோ பரம் இந்த அகார உக்காரம் அகாரத்தையே விசாரம் பண்ணினால் பரம்னு சொன்னால் இந்த இடத்துல நிற்குணம் பிரம்மை சுத்த சைதன்யம் இதை விசாரம் பண்ணால் விவரத்த காரணம் பிரம்மை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இதை விசாரம் பரம் பரம்னு சொன்னால் அதாவது உன் மனசை பக்குவப்படுத்துகிறதுக்கும் ஓங்காரம் ஹெல்ப் பண்ணும் உனக்கு உண்மையை உணரத்துக்கும் ஓங்காரம் ஹெல்ப் பண்ணும் மன மனப்பக்குவத்தையும் ஓங்காரம் அருளும் வாழ்க்கைக்குத் தேவையான வளங்களையும் ஓங்காரம் அருளும் வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை காட்டிலும் உயர்ந்தது மனப்பக்குவம் மனப்பக்குவத்தையும் ஓங்காரம் அருளும் மெய்ப்பொருளையும் ஓங்காரம் உணர்த்தும் ஆஹ் ஏதத்தேவ அக்ஷரம் பரம் அதனால் அடுத்தது சொல்கிறார் ஏதத்து அக்ஷரம் இந்த ஏவா இருக்குது எல்லாத்துலேயுமே ஏதத்து ஹி ஏவ இப்படி இருக்கு ஹி ஏவன்னா நிச்சயமாக இந்த ஓம் என்ற ஓரிழத்து சொல்லானது நிச்சயமாக எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது இதை ஜபம் தியானம் பண்ணினாலும் ஆராய்ச்சி பண்ணினாலும் எழுதினாலும் எல்லா வகையிலும் இது பயனை தரக்கூடியது ஆ ஞாத்வான்னு சொல்கிறார் இந்த ஓர் எழுத்து சொல்லாகிய வேதத்தின் சாரமாகிய ஓங்காரத்தை ஞாத்வான்னு சொன்னால் அறிந்து அறிந்து இன்னொரு அர்த்தம் உபாசிய தியாத்வா ஞாத்வா தியாத்வா அறிந்து இல்லாட்டி என்னது உச்சாரிய அதாவது சித்த சுத்திக்கு உச்சாரணம் சகாமமாகவும் பண்ணலாம் நிஷ்காமமாகவும் பண்ணலாம் மோட்சத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அதனாலதான் ஓங்காரம் பிந்துசம்யுக் நித்தியம் தியயந்தி யோகிநா காமதம் மோட்சதம் செய்ய நமோ நம இப்படி இருக்குது ஸ்லோகமே இருக்கு காமதம் மோட்சதம் செய் ஓங்காரம் பிந்துசம்யுக்தம்னு சொல்கிறோம் இல்லையா ஆ பிந்துசம்யுக்தம் ஓங்காரம் நித்தியம் தியாயந்தி யோகினா யோகிகள் தினமும் தியானம் பண்ணுகிறார்கள் அது எப்பேற்பட்ட ஓங்காரம்னா காமதம் ஓங்காரம் வாழ்க்கையில் நமக்கு தேவையானதையும் கொடுக்கும் பொருளையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் அறத்தையும் கொடுக்கும் மோக்ஷதம் செய்வ மோக்ஷத்தையும் கொடுக்கும் மோட்சதம் ஓங்காரம் ஆஹா அது மாதிரி இங்கேயும் ஜாத்வா அறிந்து யஹா எது இச்சதி யார் எதை விரும்புகிறானோ தஸ்ய தது அவனுக்கு அது கிடைக்கும் நீ புக்தியை விரும்பினா புக்தி கிடைக்கும் மெட்டீரியலிசத் மெட்டீரியல் சக்ஸஸ் வேணுமா மெட்டீரியல் சக்ஸஸ் சக்ஸஸ் வேணும் இமோஷனல் க்ரோத்து இன்டலெக்சுவல் குரோத் வேணுமா அதுவும் கிடைக்கும் அப்சல்யூட் ஃப்ரீடம் லிபரேஷன் வேணுமா அப்சல்யூட் பீஸ் வேணுமா அதுவும் கிடைக்கும் எல்லாம் ஒரே ஸ்டோர் சூப்பர் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் அதனால் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஓங்காரக்கடை அஹ ஏ தேவாட்சரம் பிரம்ம ஏ தத் தேவாட்சரம் பரம் ஏதேவாட்சரம் ஜாத்வா யோ எதிச்சதி தஸ்ய தத் இது ஓங்காரஸ்துதி ஓங்கார மகிமா முதல்ல என்ன சொல்கிறார் இன்ட்ரட்யூஸ் இன்ட்ரடியூசிங் ஓங்காரம் ஓங்காரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அப்புறம் ஓங்காரத்தை க்ளோரிஃபை பண்ணுறாரு அப்படி இருக்கங்க அடுத்தது ஏதா பரஞ்சாபரஞ்சிரோங்குக்கிரமேதம் திரிமாத்திரேண इति ஓமித்தே அப்பம் इति ஓமிம்சம் तद्यथा शंकुना சர்வா பண்ண சந்திருணானி ஏவோங்க சர்வா வாக் சந்திருணா ஓங்கார ஏ வேதம் சர்வம் இது ஷாந்தோக்கியே எல்லாம் கோட் பண்ணுறார் அதாவது விஸ்வங்கிறதுக்கு ஓங்காரம்னு அர்த்தம் அதுதான் கடைசியில் கன்க்ளூஷன் வரப்போகிறது அப்போ ஓங்காரத்தை குளோரிஃபை பண்ணி எங்கெல்லாம் ஓங்காரத்தை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்கோ அத்தனையும் கொண்டு வரார் இது தனி டாபிக் ஓங்காரஹா அப்படின்னு போட்டு இதெல்லாம் சங்கராச்சாரியருடைய விஷ்ணு சஹசிரநாம வியாக்கியானத்தில் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏதத்வை சத்யகாம பிரஷ்னோபனிஷத்தில் சத்யகாமன்ட்ட சொல்கிறார் பிப்பலாதார் ஏ சத்யகாமா ஓ சத்யகாமனே இந்த ஏதத்து எத் ஓங்கார பிரம்ம பரஞ்ச அபரஞ்சங்கிறார் இதுதான் பரம் இது அபரம் இப்போ பார்த்தோம் ஏதத் தேவாட்சரம் பிரம்ம ஏதத் தேவாட்சரம் பரம்னு சொன்னோம் இல்லையா அதே தான் இதுதான் பரபிரம்மன் இது தான் அபரபிரம்மன் அப்படின்னு இத்தியுபக்ரமிய என்று அப்படி ஆரம்பித்து யகா புனஹா எவன் இதனை திரிமாத்திரேண ஓமித்தேத்தேன அக்ஷரேண எம் புருஷ அக்ஷரேண பரம் புருஷம் அபித்யாயித்த அவனுக்கு என்ன பலனோ அது உண்டு அதனால் அங்கே என்ன சொல்கிறதுக்கு எந்த மனிதன் மூன்று மாத்திரா காலம் ஓம் அப்படிங்கிறத உச்சாரணம் பண்ணிண்டு இந்த அக்ஷரம் அக்ஷரம்னா என்ன ஓமித்தேகாட்சரம் பிரம்மா அப்படி சொல்லி அதை வந்து பரம் புரு பரம புருஷனை தியானம் செய்ய வேண்டும் என்று நிறைவு செய்திருக்கிறது ஆகவே ஓங்காரம் பரபிரம்மன் அபரப்பிரம்மன் என்று சொல்லி பிரஷ்னோபனிஷத்தில் இப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறார் அப்புறம் தைத்திரியோபனிஷத்தை கோட் பண்ணுறார் ஓம் என்று பிரம்மனை குறிப்பிடுகிறது ஓமித்தீதம் சர்வம் இவை அனைத்தும் ஓங்கார்மே இவை அனைத்தும் பிரம்மே என்று தைத்திரிய உபநிஷத்தில் அப்படின்னு அவர் பாஷையிலே இருக்கு பாருங்க அப்புறம் இன்னொன்று சாந்தோகி உபனிஷத்தில் சொல்கிறார் எப்படி ஒரு இலை இருக்க அந்த இலையில் நிறைய நரம்பெல்லாம் இருக்குது அந்த நரம்பல்லாம் வந்து எல்லா இலை முழுக்க அந்த நரம்பு வியாபிச்சிருக்கு அந்த இலையவே தாங்கிறது எதுன்னா அந்த நரம்புகள் தான் அப்படி ஓங்காரம் சமஸ்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் தாங்குகிறது அப்படின்னு இருக்கிறத கோட் பண்ணுறார் தத்யசா சங்குனா சர்வாணி பர்ணாணி சந்த்ருண்ணாணி எப்படி அதாவது அதில் இருக்கிற இலைகளில் இருக்கிற நரம்புகள் அந்த நரம்புகளெல்லாம் எப்படி எல்லா இலைகளையும் தாங்குகிறதோ சர்வாணி பர்ணாணி அந்த இலை முழுவதையும் தாங்குகிறதோ ஏவம் ஓங்காரேன சர்வா வாக்கு அப்படி ஓங்காரமாகியது எல்லா எல்லா சொற்களையும் வியாபித்திருக்கிறது ஓங்கார ஏவ இதம் சர்வம் இவை அனைத்தும் என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதை ரெஃபர் பண்ணுறார் அப்புறம் அடுத்தது ஓமித்தேத் ஓமித்தேதரம் இதம் சர்வம் இத்தியுபக்ரமிய மாண்டிக உபனிஷத்தை கோட் பண்ணுறார் பிரணவோஹியபரம் பிரம்ம பிரணவச்ச பரஸ்மிருத அப்பூவனோ அனப்போ வயவோஹியாதி மத்தம் ஜா்வியுதனம் பிரவவம் ஹீஸ்வரம் விதையமோங்க மீரோ நோச்சோனந்த மாண்டூக்கிய காரிகை இருபத்தி ஆறுலருந்து இருபத்தொம்பது அப்படின்னு இந்த புத்தகத்தில் போட்டிருக்கு ஓமித்தே தரம் இதுவம் மாண்டூக்கிய பணிஷத்து ஆரம்பம் ஓமித்தே தரமிதர்வம் தசோபவியா பூதம் பவத் பவிஷியதிதி சர்வம் ஓங்கார ஏவ யானாத்தீத்தம் ததப்பியோங்கவ அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கு அதை கோட் பண்ணுறார் கோட் இத்தியுபக்ரமிய என்று ஆரம்பிக்கப்பட்டு பிரணவோஹியபரம் பிரம்ம பிரணவந்தான் அபரபிரம்மன் ஏற்கனவே சொல்லியாச்சதெல்லாம் திரும்ப அது கொட்டேஷன் தான் அவர் நிறைய கொட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கார் நான் இது ஒரு இடத்துலேருந்து சொல்லலை இவ்வளோ இடத்துலேருந்து சொல்கிறேன் அப்போ ஸ்ருதி அது இது பலப்படுத்துறதுக்காக ஆஹ அபரம் பிரம்ம உருவக்கடவுளும் பிரம்மன்தான் அவர் அருவமும் பிரம்மே பிரணவச்ச பரஸ்பிருதா பிரணவன்னா என்னர்த்தம் ஓங்காரன்தான் ஓங்காரத்துக்கு தான் இன்னொரு பேர் பிரணவகா பிரணவ சர்வ வேதேஷூ அப்படின்னு கீதையில் படிக்கிறோம் அவரே சொல்லுவார் அபூர்வா அனந்தர அபாஹியா அனபராக அவ்யா பிரணவஹா அதாவது அதற்கு முன்பும் ஒன்றுமில்லை அதற்கு பின்பும் ஒன்றுமில்லை அதற்கு புறமும் ஒன்றுமில்லை அதற்கு உள்ளும் அதற்கு உள்ளும் ஒன்றும் இதெல்லாம் உள்ளையும் புறத்தையும் அகத்தையும் புறத்தையும் கடந்தது முன்பின் எல்லாவற்றையும் கடந்ததுன்னு அர்த்தம் அதுக்கு முன்னும் இல்லை அதுதான் எல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஒன்று தான் அர்த்தம் அதற்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை அதற்கு உள்ளும் இல்லை அதற்கு வெளியேயும் ஒன்றுமில்லை அதாவது உள்புறம் என்பதையெல்லாம் கடந்தது முன்பின் உள்புறம் இவற்றை கடந்தது வடிவமற்றது மாறாதது அவ்வியகா பிரணவா எல்லாத்துக்கும் சர்வசிய ஆதி மத்தியம் அந்த பிரணவஹா ஏவ எல்லாம் ஓங்காரந்தான் ஆரம்பத்துக்கும் நடுவிலையும் மத்தீனம் இவ்வாறு ஏவம் ஹி பிரணம் ஜாத்வா விய்னுணுதே ததனந்தரம் இந்த மாதிரி பிரணவத்தை உபாசனை பண்ணி ஓங்கார உபாசனை பண்ணி அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அது வாழ்க்கையில் ஒருவன் அடைகிறான் அடைகிறான்னா மோக்ஷம்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் பிரணவம் ஈஸ்வரம் வித்யாத் ஓங்காரத்தை கடவுள் என்று அறிந்து கொள் எல்லோருடைய ஹிரதயத்திலும் இருக்கிறது சர்வச ஹிருதேஸ்திதம் அனைவருடைய ஹிரதயத்திலும் இருக்கின்ற ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷர்ஜுன திருஷ்டி பகவத்கீதை இருக்கு சர்வவியாபினம் ஓங்காரம் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கக்கூடிய ஓங்காரத்தை மத்வா மத்வான்னா அறிந்து தீரகா ந புலனடக் புலனடக்கம் பழகிய ஒருவன் தீரகா அறிவையும் புலன்களையும் கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பவன் கவலையே படுவதில்லை இந்த உண்மையை உணர்ந்து அப்படின்னு அர்த்தம் துவைத்தசிய உபசம சிவகா இந்த துவைத்தின் ஒடுக்கம் மெய்ப்பொருள் ஆகையினால் அது மாத்திரம் இல்லை அமாத்திரோனந்த மாத்திரஷ்ட அமாத்திரஹான் அனந்தமாத்திரஷ்ட எல்லாம் இந்த அளவுக்கு கடந்ததுன்னு அர்த்தம் அளவகை அளவுகளை கடந்தது அளவற்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அளவுகளை கடந்தது அளவற்றது இருமைகளுக்கெல்லாம் இருமைகளின் ஒடுக்கமாக இருப்பது துவைத்தசிய உபசமாக எல்லா பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸும் அதில் ஒடுங்கி ஆல் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ்லாம் தூக்கத்தில் இருக்கா என்ன இந்த க்ளாஸ்லேயே இருக்காது இப்போ ஆகவே ரெண்டும் ஒன்று தான் வச்சுங்க எல்லா இருமைகளும் எதில் ஒடுங்குகின்றனவோ அளவை கடந்தது அளவற்றது இருமைகள் இருமைகள் அனைத்தின் ஒடுக்கமாக இருக்கின்ற இறைவன் இறைவனை எவன் ஓங்காரத்தை அறிகிறானோ அவனால் உணரப்படும் ஏன ஓங்காரகா விதித்தஹா எவனால் ஓங்காரமானது அறியப்படுகிறதோ அவனே முனிவன் முனிவன்னா என்ன ஆழ்ந்த சிந்தனையாளன் நன்கு சிந்தித்து உண்மையை உணர்ந்திருப்பவன் இதரா ஜனஹ வேறு மக்கள் இல்லை வேறொருவரும் இல்லை அவன் ஒருவனே முனிவன் முனிவன்னா ஞானி உண்மையை உணர்ந்தவன் முக்தன் எல்லார்த்தம் அதில் இருக்கு இத்தியந்தா மாண்டூக்கிய உபனிஷத்து படிச்சுட்டோம்தியந்தா மாண்டூக்கிய உபனிஷத்து ஓம் தத் பிரம்மா ஓம் தத்வாயு ஓம் தத்மா ஓம் தத் சத்தியம் ஓம் தர்வம் இத்திஷ்ரு நாராயண உபனிஷத் மகாநாராயண உபனத்தில் வருது ஓம் தத்பிரம்மம் தத்வாயு அதுவே பிரம்மம் அதுவே காற்று அதுவே உயிர் அதுவே உண்மை அதுவே அனைத்தும் இந்த இதுவாத்தம் இத்துன் புட்டர் புட் இது முதலானு விஷய ஓங்கார்கு ஓங்காரம் அர்த்தம் அடுத்த ஷ்லோகம் பகவத் கீதையை கோட் பண்ற ஓமி வரன் எஜந்தே தீ விசந்தோாட்சோரியம்ரந்திரிரே பிரியே रसो ரோஹமப்சு கௌய பிரஸ் சூரிய பிரணவருஷம் நுஷு यज्ञानां பிராமஸ்மேகமோஸ் ம்ிமா ஆயீஸ் பரம் தவையோத प्रणवे-पर्यवस्चिता तस्मात् பிரவே பயவஸ் வாங்கம்தணவமியசேத் இப்போ அபியோ அத்தியந்தபேத அபாவாத் விஸ்வமிதி ஓங்காரா ஏவ் பிரம்ம இத்தியர்த்தா எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் கீதையை கோட் பண்ணுறார் இது வரைக்கும் ஸ்ருதியை கோட் கோட் பண்ணார் எல்லாம் மேற்கோள்கள் நிறைய கொட்டேஷன்ஸ் ஏன்னா இவ்வளவு சொல்லியிருக்கு இதுக்கு மேலே என்ன நீ சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்கிறார் அவர் ஆஹ் ஓமிதி ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் ஒருத்தன் சரீரத்திலேருந்து ஜீவனை எடுத்துகிட்டு போகிற போது ஒரு யோகி கிரமமுக்தி சாதகன் எட்டாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் வருகிறது அவன் என்ன பண்ணுறான் ஓம்னு சொல்லி கொண்டு இந்த சரீரத்தை விடுறான் எஃப் பிரஜாதித் தியஜந்தேகம் இந்த தேகத்தை ஓங்கார மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி இந்த சரீரத்தை விடுறவன் பரமாம் கத்தி மேலான நிலையை அடைகிறான் அங்கே ஏற்கனவே சர்வே வேதா எத் பமன பதமாமனந்தின்னு கடோபனிஷத்தை கோட்பண்ணார் இங்கே எதை கோட்பண்ணுறாருனா அதே மந்திர அதே இதை கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கு கீதையில் அதே சொல்கிறார் எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி எந்த ஓர் எழுத்தை எந்த எழுத்தை வேதமறிந்தவர்கள் சொல்லுகின்றார்களோ வீதராக எத் எதையோ முயற்சி பண்ணுகிற புலநடக்கத்திலே முயற்சியை மேற்கொண்டுகின்ற உலகத்திலிருந்து பற்றுகளை விட்ட பெரியோர்கள் எதை நோக்கி எதை சென்று அடைகிறார்களோ எதனில் நுழைகின்றார்களோ ஓங்காரத்துக்குள்ளே தன்னை ஒப்படைத்து கொள்ளுகிறார்கள்னு அர்த்தம் எதிர் சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி எதை விரும்பி பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளுகிறார்களோ தத்தே பதம் சங்கிரஹேண பிரபக்ஷே அப்படின்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார் அந்த பதத்தை உனக்கு நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் எல்லாத்தையும் கோட் பண்ணுறது அப்புறம் ரசோகம் அப்சு ஹே அர்ஜுனா நீரில் நான் சுவையாக இருக்கிறேன் பிரபாஸ்மி சசி சூரிய யோ சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் ஒளிக்கற்றைகளாக இருக்கிறேன் சர்வ பிரணவஹாஸ்மி அதுக்கு தான் இதுக்கு தான் முக்கியம் அனைத்து வேதங்களிலும் நான் ஓங்காரமாக இருக்கிறேன் சப்தே பௌருஷம் ருஷு ஆகாயத்தில் ஒலியாக இருக்கிறேன் மனிதர்களிடத்தில் நான் ஆண்களிடத்தில் ஆண்மையாக இருக்கிறேன் மகரிஷிணாம் ப்ருகுரகம் மகரிஷிகளுள் நான் பிருகு மகரிஷியாக இருக்கிறேன் கிராம் அஸ்மி ஏக்கம் அக்ஷரம் இதுதான் முக்கியம் கிராம்னா சொற்களுள் நான் ஓரெழுத்து சொல்லாகிய ஓங்காரமாக இருக்கிறேன் யஜங்களுள் நான் ஜபயஜமாக இருக்கிறேன் அசையாத பொருள்களுள் நான் இமயமலையாக இருக்கிறேன் இதெல்லாம் தியானத்துக்காக பகவான் அங்கே உபதேசம் பண்ணுறது அங்கேயும் இதெல்லாம் சொல்லியிருக்குங்கிறார் அப்புறம் அத்ரி ஸ்மிருதி எங்கேருந்து எங்கே போகிறார் பாருங்க கீதையிலேருந்து அத்ரி ஸ்மிருதிக்கு போகிறார் அத்ரிஸ்மிருதி சொல்கிறார் ஆத்தியத் திரக்ஷரம் பிரம்ம த்ரையி எஸ்மின் பிரதிஷ்டிதா அதாவது மூணெழுத்து அந்த மூணெழுத்தும் பிரம்மத்தை குறிக்கிறது மூன்று வேதங்களும் எதில் நிலை பெற்றிருக்கின்றனவோ ஆக மூன்றெழுத்து அமாத்திரச்சதுர்த்தோ விவகாரியான் இருக்குது உபனிஷத்தில் ஓம்னு முடியறது இல்லையா அந்த முடிஞ்சு இந்த சப்தம் இல்லாமல் இருக்கு இல்லையா ஆக சப்தம் இல்லாத இடத்துலேருந்து தான் சப்தம் வருது சொல்லப்போனால் மாண்டிக உபனிஷத்தில் என்ன சொல்லுவோம்னா மெளனத்துக்கும் பேச்சுக்கும் எது ஆதாரமோ அது நித்திய மெளனத்துக்கும் பேச்சுக்கும் அகர்மத்துக்கும் கர்மத்துக்கும் எது ஆறாதமோ அது நித்திய அகர்மம்னா எப்படி இருக்கும் அக்கர்மம்னா ரெஸ்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அகர்மம்னா பிரம்மன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ரெஸ்ட்டும் ஆக்டிவிட்டியும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் என்ன தானே டிபெண்ட் பண்ணியிருக்கு ஐ ஆம் ஆக்டிவ் ஐ ஆம் டேக்கிங் ரெஸ்ட் அப்படிங்கிறேன் ரெஸ்ட்டும் என்ன தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஆக்ஷனும் என்னத்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஐ ஆம் நாட் டிபெண்டிங் எனி ஆக்ஷன் ஐ ஆம் நாட் டிபெண்டிங் எனி ரெஸ்ட் இன்னும் எப்படி இருக்கும் ஐம்ங்கிறது வந்து பியூர் கான்ஷியஸ்னஸ் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு தான் ரெஸ்ட்டும் ஆக்ஷனும் பியூர் கான்சியஸ்னஸுக்கு ரெஸ்ட்டும் கிடையாது ஆக்ஷனும் கிடையாது அப்படி தான் கொண்டு போவோம் அது தான் இங்கே சொல்லியிருக்கு ஆக அமாத்திர சொல்கிறார் ஆத்தியக்ஷரம் பிரம்ம முதல் மூன்று எழுத்தும் மெய்ப்பு பரம்ப பிரம்மத்தை குறிக்கும் பிரம்மம்னா சகுணம் நிற்குணம் எல்லாம் போட்டுக்கணும் எஸ்மின் த்ரெயி பிரதிஷ்டிதா எந்த ஓங்காரத்தில் மூன்று வேதங்களும் ஒடுங்கி இருக்கின்றனவோ நிலை பெற்றிருக்கின்றனவோ ஒடுங்கில்லை நிலை பெற்றிருக்கின்றனவோ ஏகாட்சரம் அந்த ஓர் எழுத்தாகிய அப்போ முதல்ல சொன்ன பிரம்மன் என்னது சகுணம் பிரம்ம பிராணாயாம பரம் தபா பிராணாயாமம் உயர்ந்த தபஸ் பரம் தபா இங்கே முக்கியம் வந்து ஏகாட்சரம் பரம்பிரம்மை அதுதான் முக்கியம் எந்த அதாவது ஓரெழுத்து சொல் பரம்பிரம்மமாக இருக்கிறது ஓரெழுத்து சொல்லில் ஓரெழுத்து சொல்லாகிய ஓங்காரத்தில் வேதங்கள் அனைத்தும் நிலை பெற்றிருக்கின்றன அதில் உருவக்கடுகளும் நிலை பெற்றிருக்கிறார் கருத்து ஆனால் கடைசியில் முடிக்கிற போது என்ன சொல்கிறாருன்னா பிராணாயாமா பரம் தபா அந்த ஸ்லோகத்தில் அது தாரியம் இல்லை நமக்கு இங்கே ஓங்காரந்தான் முக்கியம் பிராணாயாமம் வந்து ரொம்ப பெரிய தபஸ் உயர்ந்த தபஸ் அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறார் பிரணவாத்தியாக திரையோவேத் வேதாக ஆத்தியாகா த்ரயோவேதாக பிரணவாக பிரணவே பரியவஸ்திதாக வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறபோது ஓம்னு தான் ஆரம்பிக்கிறோம் முடிக்கிறபோது ஓம்னு தான் முடிக்கிறோம் ஆகவே வேதங்கள் தோன்றுவதும் ஓங்காரத்தில் வேதங்கள் நிறைவு பெறுவதும் ஓங்காரத்தில் வாங்மயம் பிரணவம் சர்வம் சர்வம் வாங்மயம் பிரணவங்கிறார் எல்லா வாக்குகளும் எல்லா சொற்களும் பிரம்மே பிரணவ ஓங்காரம் தஸ்மாத் பிரணவம் எனவே ஓங்காரத்தை அபியாசம் பண்ணுவாயாக அப்படின்னு அத்திரி ஸ்மிருதியில் இருக்கிறத கோட் பண்ணுறார் இப்படி இருக்கு இத்தியாதி ஸ்மிருதேஷ இத்தியாதி ஸ்மிருதேஷ முதல இத்தியாதி ஸ்ருதிபிஹி ஸ்மிருதேஷ இந்த ஸ்ருதிகளாலும் ஸ்மிருதிகளாலும் இது நிரூபிக்கப்படுகிறது ஆஹா விஸ்வம் என்ற சொல்லுக்கு ஓங்காரம் என்ற பொருள் நிரூபிக்கப்படுகிறது அப்படிங்கிறார் விஸ்வசப்தேன ஓங்காரஹாபி தீயதே தெளிவாக இருக்குது என்ற காரணத்தினால் விஸ்வசப்தமானது இப்போ விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆரம்பிக்கிற போது எப்படி ஆரம்பிக்கிறோம் ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூத பவ்யபவத் பிரபுன்னு ஓம்னு ஆரம்பிக்கிறோமே ஓம்லாம் சொல்ல வேண்டான்னு அர்த்தம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ சொன்னாலே போதும் ஓம் விவம் விஷ்ணு ரூப ஷட்காரோ சொல்ல வேண்டாம் விஸ்வம் விஷ்ணு ரூப ஷட்காரோ சொன்னாலே விஸ்வசப்தத்துக்கே ஓம்னு அர்த்தம் இருக்குது ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் சும்மா இந்த சாஸ்திரத்தில் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் கொஸ்டின் பண்ணலாம் விஷயம் தெரிஞ்சு கொஸ்டின் பண்ணணும் சும்மா எனக்கும் கொஸ்டின் பண்ணணும் எந்தியாக கேட்கக்கூடாது விஷயம் தெரிஞ்சு கொஸ்டின் பண்ணணும் ஏன்னா ஓம்னு ஆரம்பிக்கலையே சகசிரநாமம் அதனால் சொல்லப்படாது அப்படின்னா யார் சொன்னால் விஸ்வங்கிறதுக்கே ஓங்காரன் தான் அர்த்தம் அப்படி சொல்லிட்டுருது இப்போது ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பாதராயணர் சூத்திரம் எழுதியிருக்கார் பாதராயணர்னா வேதவியாசர் வேதவியாசர் பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கார் அதாத்தோ பிரம்மஜிக்யாசா அவர் ஏதாவது மங்கள ஸ்லோகம் எழுதின மாதிரி தெரியல யார் வியாசர் ஆனால் அசப்தத்துக்கு மங்களம்னு அர்த்தம் இருக்குது அதனால் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது ஏன்னா ஓங்காரஸ் அசசப்தஸ்ச்சுவாவேதௌ பிரம்மண்புரா கண்டம் பித்வா விநிரியாத்தௌ தஸ்மான் மாங்கலிகா உபவ் அசாங்கிற சொல்லுக்கே மங்களம்னு அர்த்தம் இருக்கு ஆகையினால் அசசப்தம் வந்து இவர் வியாசர் வந்து அசாத்தோ பிரம்மஜிக்யாசான்னு எழுதிவிட்டார் ஆகையினால அவர் அசா சொன்னத்திலேயே மங்களம் வந்துவிடுத்தோம் அதனால் நம்ம அதை ஒன்றும் கொஸ்டின் பண்ண முடியாது சங்கராச்சாரிய வியாக்கியானம் பண்ணுற போது எடுத்த உடனே யுஷ்மதஸ்மத் பிரத்யேகம்னு ஆரம்பிக்கிறார் ஒரு மங்கள ஸ்லோகம் இல்லை இப்போ உடனே ஒருத்தன் கேள்வி கேட்குறான் ஆப்போசிட் பார்ட்டி ஒருத்தன் கேள்வி கேட்குறான் உங்கள் சங்கராச்சாரியார் நம்மளை பார்த்து உங்கள் சங்கராச்சாரியார் கமெண்ட் எழுதுகிற போது சம்பிரதாயத்தை மீறிவிட்டார் என்ன மீறிவிட்டார் அப்படின்னா ஒரு நமஸ்காரம் கிடையாது ஒன்றுமே கிடையாது எடுத்த ஒன்னே கமெண்ட்ரி எழுத ஆரம்பிக்கிறோம் ஒரு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணாரா எதா பகவானுக்கு எதா நமஸ்காரம் பண்ணுறாரா இல்லை அங்கெல்லாம் பண்ணியிருக்காரு உபநிஷத்தை தைத்திரிய உபநிஷத்தில் பண்ணியிருக்காரே கட்டோபனிஷத்தில் பண்ணியிருக்காருங்க அதெல்லாம் கேள்வி இல்லை பிரம்மசூத்திரம் எழுதுகிற போது ஏன் பண்ணலை கேள்வி கேட்போம் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த அவர் என்ன ஆரம்பிக்கிற போது என்ன சொல்கிறா நீ நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறபோதே நீ நான்னு ஆரம்பிக்கிறார் இப்போ நீங்கிறது யாரை குறிக்கும் எப் எப்படிலாம் ஜ இது பண்ணுறோம் பாருங்க இப்போ நீ நான்னா நீங்கிறது சாதாரணமாக யாராக சொல்லுவோம் யாராக முன்னால் இருக்கிறவன் முன்னி லையும்ம்போம் என்ன செகண்ட் பர்சன் நீங்கிறது முன்னிலை அப்படின்னு சொல்லிவிடுவோம் சாதாரணமாக நம்ம கடவுளை பார்த்து சொல்லுவோமோ இல்லையா நீ தான் நீ தான் என்னை படைச்சு இப்படி படாத பாடுபடுத்துகிறேன்னா சொல்கிறான் இல்லையா இந்த நீங்கிறது வந்து யாரை குறிக்கும்னா சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிவிடலாம் ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதாவது மகான்கள் வந்து மங்கள ஸ்லோகம் சொல்லித்தான் ஆனோன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்னது சர்வதா சர்வ காரியேஷூ நாஸ்தி ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயத்தனோ ஹரிஹி அதாவது மகான்களுக்கெல்லாம் மங்கள ஸ்லோகம் சொல்லி ஆகணும்னு அவசியம் இல்லையா ஏன்னா எப்பவும் அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கார் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எழுதித்தான் என்ன சர்வதா சர்வதானா எப்பொழுதும் சர்வ காரியேஷு எல்லா வேலை காரியத்திலையும் நாஸ்தி தேஷாம் அமங்கலம் அவங்க எதை தொட்டாலும் அது மங்களமாக தான் முடியும் அவங்களுக்கு அமங்கலம்ங்கிறது கிடையவே கிடையாது யாருக்குன்னா ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயத்தனோ ஹரிகி யாருடைய உள்ளத்தில் மங்களத்தின் உறைவிடமாக இருப்பிடமாக இருக்கின்ற மகாவிஷ்ணு இருக்கிறாரோ அவர்களுக்கு அமங்கலம் என்பது கிடையவே கிடையாது அதனால் சங்கராச்சாரிய எழுதலை என்ன ஒன்றும் குறைஞ்சு நீ அவரோட கொஞ்சம் நல்லா எழுதி காட்டேன் பார்ப்போம் எப்பவும் குறை சொல்கிறதே தவிர எல்லாம் சில பேர் குறை சொல்லுவானே தவிர குறை சொல்கிறதுங்கிறது அவனுக்கு ஒரு ஆனந்தமான விஷயம் குறையை சொல்வோம் குறையை பரப்புவோம் எல்லோரும் குறைய சொல்லிக்கொண்டிருப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டு நாங்கள் குறையை பரப்பிக்கொண்டே இருப்போம் இப்படி தான் ஊர் நடந்துட்டுருக்குப்போம் எல்லாம் குறையானந்தான்னு பேர் வைக்கணும் குறையானந்தான் அவன் அவன் சரியில்லை அந்த கட்சி சரியில்லை இந்த கட்சி சரியில்லை இவன் சரியில்லை அவன் சரியில்லை அவன் வந்து இவனை சரி இல்லைங்கிறான் சரிக்கு சரி சரியாக போச்சு நானும் சரியில்லை உன் கோணத்தில் நான் சரியில்லை என் கோணத்தில் நீ சரியில்லை ஆக நாம் யாருமே சரியில்லை ஆக சரியில்லாமல் இருக்கிறது தான் நமக்கு மகிழ்ச்சி எவ்வளோ நல்லாயிருக்கும் இது ஒரு தீரி இன்னொன்று என்ன குறை இருந்தாலும் உன்ட்ட உண்மையில் நிறைவானவன் எங்கிட்டையும் குறைவு இருந்தால் நீ எங்கிட்ட இருக்கிற நிறைய மாத்திரம் பாரு அப்படின்னா எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையேன்னா சரி அதுக்கு பல பிறவையை எடுத்துகிட்டு வா என்ன பண்ண முடியும் தெரியணும் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா இங்கே எதுக்கு விஷயம் வந்ததுன்னா அதாத்தோ சங்கராச்சாரியாருடைய வியாக்கியானத்தில் ஓம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன் ஆஹா ஓம் அப்படின்னு சொல்லாட்ட என்ன விஸ்வம் ஓம் விஸ்வம் விஷ்ணுருப்கார் அப்படி தானே இருக்குது சி கேசத்தில் அப்படி தானே போ பாடியிருக்காங்க ஓம் விஸ்வம் விஷ்ணுரூவ ஷட்காரோ பூத்தபவ்யபவத் பிரபு அப்படின்னு தான் இருக்குது அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஓம்னு தான் ஆரம்பிப்பாங்க ஆக என்னால் ஓம் சொல்லாட்டால் தப்பு இல்லை ஓம் சொன்னாலும் தப்பா என்னாட்டா ஓம் சொன்னாலும் தப்பு இல்லை ஓம் சொல்லாட்டாலும் தப்பு இல்லை ஆகா விஸ்வங்கிற சொல் ஓம் விஷ்ணு ஓம் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்யபவத் பிரபு ஓம்காரோ விஷ்ணு என்ன ஓம்கிருத சொல்லணும் ஒரு சொல்லு மாதிரி சொல்லணும் விஸ்வம் அப்படின்னா ஓமிதிர் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்யபவத் பிரபு அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை ஆக அதை சொல்லிட்டு விஸ்வசப்தேன ஓங்காரஹா அபிதீயத்தே குறிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் அபிதீயத்தேன்னா என்று அந்த சொல்லானது அதை குறிக்கிறது ஏன் அப்படின்னா வாச்சிய வாச்சகையோ அத்தியந்தபேத அபாவாத் அத்தியந்தபேதம் கிடையாது சொல்லுக்கும் பொருளுக்கும் வேற்றுமை சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது தொல்காப்பியம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே பொருளற்ற சொல்லுங்கிறது இருக்கக்கூடாது எல்லா சொல்லும் என்ன பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாராலும் எள்ளப்படும் வே அனாவசியமாக பேசின்னு இருக்கிறவனை வந்து பெரியோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆக சொற்கள் எல்லாம் பயனுள்ளது வாட்சியன்னு சொன்னால் சொல்ல சொல்லுடைய பொரு வாச்சகம்னா சொல் வாட்சிய வாச்சகயோகோ வாட்சிய வாச்சகயோகான்னால் அர்த்தம் பொருளுக்கும் சொல்லுக்கும் வேற்றுமை என்பது இல்லவே இல்லாததால் இது சொல்லு அது பொருள் ஆகவே இது சொல்லு பொருளுன்னு ரெண்டு வேற்றுமை இருக்குதுலாம் சொல்லக்கூடாது சொல் எதை குறிக்கிறதோ பொருள் இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல சொன்னாலும் உங்கள் மனசில் என்ன தோணும் இப்போ தட்சிணாமூர்த்தி அப்படின் சொன்னால் என்ன தோணும் வேப்பமரம் நான் ஒரு சொல்லை சொன்ன உடனே இந்த சொல் என்ன வந்ததுன்னா ஒலி வடிவம் ஒலி வடிவம் ஒலி வடிவம் என்ன உருவாக்குறது வடிவத்தை காட்டுறது வேப்ப என்ன மனசில் ஞாபகம் புளிய மரமாக தோன்றுறது வேப்பமரம்ங்கிற சொல்ல சொன்னால் வேப்பமரம் மனசில் தோன்றுகிறது புளிய மரம்னு சொன்னால் மனதுக்குள்ளே தோன்றுகிறது நான் வாயத்திலருந்து சொல்கிறேன் அந்த சொல்லு மனசுக்குள்ள உடனே ஒரு வடிவத்தை காட்டுகிறது ஆக சொல்லும் பொருளும் என நடமாடும் அப்படின்னு பாடுறார் இல்லையா வாகர்த்தாவிவசம் பிருத்தவு வாகர்த்த அப்படி புரிஞ்சுக்கணும் ஆஹா பேதாத்து விஸ்வமிதி ஓங்காரஹாயேவ பிரம்ம இத்தியர்த்தா இப்போ முதல்ல என்ன பிரம்மன் அபிந நிமித்தோபாதான காரணம் பிரம்மை ரெண்டாவது பிரம்மை என்னது சத் சத் ஸ்வத சத் ரெண்டாவது விஷ்வங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சத் மூணாவது விஸ்வத்துக்கு அர்த்தம் என்னென்னா மூணாவது என்னென்னா அபிவியக்தி அப்புறம் நாலாவது இன்னொரு அர்த்தம் பார்த்துட்டோம் எல்லாம் லய லய காரணம் லயக்காரணம் அப்புறம் அடுத்தது இப்போ ஓங்காரா என்னெல்லாம் மீனிங் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்தளவில் நான் இந்த வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த வகுப்பில் அடுத்த ஸ்லோகங்களுக்கு அடுத்த பாஷ்ய பாகங்களுக்கு அர்த்தம் பார்க்கலாம் இந்தளவில் நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் நமோஸ்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாக்ஷி சிரோரு பாகவே சசசிரநா புருஷாய சகசிரோட்டியுகாரிணே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்திஹரி ஓம் आदि स्वामिकी, ஆதிகருநஸஸ்மீ சூமாராஜிய கல்பத்த